நான் சென்னை நேர்களுக்கு வணக்கம் சமையல் சமையல் பகுதிக்காக உங்கள் தலைமையில் உணவுக்கு செய்ய பொருள் கோவைக்காய் உருளைக்கிழங்கு பூரியல் செய்ய தேவையான பொருட்கள் கோவைக்காய் நூற்றி ஐம்பது கிராம் உருளைக்கிழங்கு ரெண்டு கடுகு ஒரு ஸ்பூன் கடலப்பருப்பு மூணு ஸ்பூன் வெங்காயம் பெரிது ஒன்று கருவேப்பிலை சிறிது அளவு மஞ்சள் பிடி காலு ஸ்பூன் மிளகாய்த்தூள் ரெண்டு ஸ்பூன் தனியாத்தூள் மூணு ஸ்பூன் உப்பு ருசிக்கு ஏற்ப எண்ணெய் தேவையான அளவு தனியா நாலு ஸ்பூன் காஞ்ச மிளகாய் எட்டு உளுத்தம் பருப்பு ரெண்டு ஸ்பூன் கடலைப்பருப்பு ரெண்டு ஸ்பூன் பெருங்காய்த்தூள் ஒரு சட்டிக்காய் சேமுறை முதல்ல நம்ம கோவாய்காயும் உருளைக்கிழங்க வந்து உப்பு கொஞ்சம் உப்பு கொஞ்சம் மஞ்சள் பொடி போட்டு வேக வச்சுரு நல்லா வேகட்டும் ஒரு பொடி ரெடி பண்ணிக்கலாம் தனியா நாலு ஸ்பூன் கடலை பருப்பு ரெண்டு ஸ்பூன் உளுத்தம்பருப்பு ரெண்டு ஸ்பூன் காஞ்சி மிளகாய் ஆகிட்ட நம்பர் பெருங்காய்த்தூள் போட்டு இதை வந்து ட்ரை ரோஸ் பண்ணி நல்லா ட்ரை ரோஸ் பண்ணி இதை பவுட்ரு பண்ணி வச்சுக்கணும் இதை வந்து காய் ரெடி பண்ணி வச்சுக்கலாம் அப்புறம் ஸ்டவ் பட்டை வச்சுக்கிட்டு ஒரு வானலில் வானல் காஞ்சதும் எண்ணெய் ஒரு மூணு ஸ்பூன் ஊற்றிடுவோம் எண்ணெய் ஊற்றிட்டு எண்ணெய் காய்ஞ்சதும் கடுகு போட்டு பொறிஞ்சதும் கடலைப்பருப்பு ஒரு ஸ்பூன் போட்டுவோம் கடலைப்பருப்பு நல்லா செவக்க வறுத்துட்டு பெரிய வெங்காயத்தை பொடியை கட் பண்ணி அதை போட்டு வதக்கிப்போம் கருவேப்போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா வெங்காயம் முதுங்கினதும் மஞ்சள் பொடி கலந்துருவோம் மஞ்சப்பொடி எந்த எண்ணெயில கலந்துட்டு இல்லை வெந்திருக்கு இல்லையா இந்த கோவைக்காயும் உருளைக்கிழங்கும் அதை அதை வந்து இதில் போட்டு நல்லா கலந்து விட்டு மிக்ஸ் பண்ணி விடுவோம் எல்லாம் வெங்காயம் எல்லா மசாலாவோட மிக்ஸ் ஆகிற மாதிரி வெளகாய்த்தூள் தனியாத்தூள் போட்டு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருவோம் மிக்ஸ் பண்ணிவிட்டு லைஸாக வேணுன்னா லைஸாக தனி தெளிச்சுக்கலாம் தனி தெளிச்சுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருவோம் மசாலாம் நல்லா ராஸ் மல்லாம் இந்த காய் ரெடி பண்ணி அந்த காய் ஒரு ரெண்டு ஸ்பூன் மேல எடு தூவி விட்டோம்னா தூவிட்டு கலந்து விட்டு நல்லா டாஸ் பண்ணி விட்டுட்டு இறக்கிட்டோம்னா சூப்பரமான டேஸ்டி அண்ட் ஹெல்த்தி கோவைக்காய் உருளை கிழங்கு பொரியல் தயார் ட்ரை பண்ணி பாருங்க ஒருவங்களையும் மீண்டும் சந்திப்போம்